அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற ஒரு அற்புதமான திருக்குறள் வகுப்பை இந்த வாட்ஸ்அப் வாயிலாக நடத்தி கொண்டிருப்பது குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உள்ளந்தோறும் வள்ளுவத்தை நன்கு கேட்டு பயன்படுகிற மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பலமுறை தெரிவித்து மகிழ்கிறேன் அறிவுடைமை பேதைமை புள்ளரிவாண்மை, கல்வி கல்லாமை கேள்வி என்கிற தலைப்புகளிலே அறிவை நாம் எப்படியெல்லாம் வளர்க்கடமைப்பட்டிருக்கிறோம் அதாவது சுயமாக சிந்திக்கின்ற சக்தியினுடைய பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு சுயமாக சிந்திப்பதற்கு துணை காலங்காலமாக இருந்து வருகின்ற தெளிந்த அனுபவங்களால் தங்களுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்ற பெரியோர்களுடைய அருள் நிறைந்த அறையியல் மெய்யியல் நூல்களை நாம் கற்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்றும் பார்த்தோம் இப்பொழுது கடவுள் வாழ்த்து பகுதியிலே குரட்பாக்களை எல்லாம் படித்து இயன்றவரை சற்று ஆழமாகவே பொருள் தெரிந்து வருகிறோம் என்று நான் நம்புகிறேன் எவ்வளவு ஆழமாக சொன்னாலும் அதற்கு இன்னும் ஆழம் இருப்பதாகவே நான் உணர்கிறேன் இப்பொழுது நாம் இரண்டு குரட்பாக்களை நிறைவு செய்திருக்கிறோம் உலக முதல்வன் வாலரிவன் என்று இறைவனுடைய இலக்கணங்களை அறிந்திருக்கிறோம் அறிவுபூர்வமாக இறைவனை ஏற்றுக்கொள்வதும் வாலறிவனுடைய அருளால் இவ்வுலகில் இருந்து கொண்டிருக்கின்ற கற்க வேண்டிய நூல்களையெல்லாம் கற்பதே வழிபாடு என்றும் பார்த்தோம் தன்னம்பிக்கையும் ஊக்கமும் உற்சாகமும் அறிவிலே தெளிவும் தெய்வீகத்தன்மையும் இந்த உலக முதல்வனாகிய வாலறிவனை வழிபடுவதால் கிடைக்கும் பயன் என்று பார்த்திருக்கிறோம் மூன்றாவது குரட்பாவை இப்பொழுது நாம் படித்து பொருள் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இது இறைவனுடைய மூன்றாவது இலக்கணத்தை இங்கே சொல்லுகிறது இலக்கணங்களால் வரையறுக்க முடியாதவன் இறைவன் இருந்தாலும் ஓரளவாவது இறைவனு பற்றிய இலக்கணங்களை சொன்னால் தான் இறைவனை அறிந்து சிந்தித்து அதன் பயனாக அவரை நன்றாக வழிபட்டு தியானித்து நாம் நம் வடிவாக இருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் இந்த குரட்பாவிலே இறைவனுடைய இலக்கணம் மலர்மிசை ஏகினான் அவரை வழிபடுவது என்பது மானடி சேர்தல் நிலமிசை நீடு வாழ்வார் என்பது பயன் மலர்மிசை ஏகியவனுடைய மாண்புடைய திருவடிகளை சார்ந்திருப்பவர்கள் இந்த உலகத்திலே அல்லது அமைதியிலே அமைதி நிலத்திலே நீண்ட காலம் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்பதுதான் பொருள் இதை சற்று விரிவாக சொல்ல தொடங்குகிறேன் உள்ளமாகிய தாமரை மலரில் தாமரை மலர் போன்ற உள்ளத்திலே எப்பொழுதும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற உணர்வு தத்துவமாகிய இறைவனுடைய மாண்புடைய திருவடிகளை தியானிப்பதன் மூலம் அறிவே வடிவான ஆண்டவனை இடைவிடாது நினைப்பதன் மூலம் அவ்வாறு நினைக்கின்றவர்கள் நிலம் என்று கருதப்படுகிற பேரின்பத்தில் நிலையான பூமியாகிய பேரின்பத்தில் எப்பொழுதும் நிலைத்திருப்பார்கள் என்பதுதான் இந்த குரட்பாவினுடைய கருத்து மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்